ரகோபயாம் இவனை குறிச்சு நம்ம சில காரியங்கள் படிக்கலாம் அவன் லைஃபை பத்தி நம்ம கொஞ்சம் படிப்படி அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது ஒரு பெரிய ஞானியினுடைய பையன் கத்தர் அவனுக்கு ஞானத்தை தள்ளி கொடுத்திருந்தார் அவருடைய பையன் தான் ரகோபயம் ஒன்னு ராஜாக்கள் பதினொன்னு நாப்பத்தி மூணு இவன் சாலமோனுடைய குமார் சாலமோன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் பின்னால் எல்லாருக்கும் கேக்குதா கேக்குதா சாலமோன்னு என்ன அர்த்தம் சமாதானம் அப்படித்தானே சாலோம் அப்படின்னா சமாதானம் அவருடைய பையன் அதனுடைய சரியான அர்த்தம் சமாதானத்தின் புத்திர இன்னும் சொல்லல போனால் பெரிய ஞானியினுடைய மகன் அவன் மாதிரி ஞானமாக செயல்படுறது பூமியில் யாருமே இல்லை அவனுடைய மகன் ஆனால் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இவன் வாழ்க்கையில் ஞானமும் கிடையாது சமாதானமும் கிடையாது அதுதான் பெரிய ஃபால்ட் படிச்சு ஒரு சத்தியுள்ள இருந்தாலும் சமாதானமும் அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் கிறிஸ்தவ பீஸ்ஃபுல் லைஃப் தான் ஆண்டவர் கொடுக்கிறார் அதனாலதான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன செய்யற கொடுக்கிறேன்னு சொன்ன இல்லாட்டாலும் நமக்கு என்ன இருக்கணும் சமாதானம் இருக்கணும் சமாதான பிரபு நீ சமாதானத்தில் பிரபுவா இல்லாட்டாலும் சமாதானத்துக்கு குமாரனாவது என்ன செய்யணும் இருக்கணும் உனக்கு அந்த மெச்சூரிட்டி வராட்டாலும் அந்த சமாதானங்கிற வேறு உனக்குள்ள இருக்கணும் அப்பதான் சமாதானம் முளைக்கும் எங்கயுமே சமாதானங்கிற வேர்டே கிடையாது அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அப்படிப்பட்ட ஞானிகள் இல்லைன்னு சொல்லி இவன் ஞானங்கிறதே கிடையாது நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க கூட்டிக்கிட்டே வருகத்தை கூட்டுற ஆள் கிடையாது அவன் அவங்க அப்பா அவனுக்கு பேர் வச்சான் ஞானி பேர் வச்ச பேரு தன்னுடைய மகனுக்கு என்ன பேர் வச்சான் ரகோபயம் அப்படின்னா ஜனத்தை பெருக்குவோம் ஆள் சபையில பெருகினால எல்லாரும் பிரயோஜனம் இருக்கா ஒரு ராஜா ஒன்பது புள்ள பெற்றானா அந்த ஒன்பதுல ஒன்னு கூட இல்ல இல்லம்மா உலகத்துல உருப்பிடி இல்லம்மா சபையில ஜனங்கள் பெருகி ஜனங்கள்ல பரிசுத்தங்கிறது அந்த தன்மை இல்ல சமாதானங்கிற தன்மை இல்லைன்னா கூடி என்ன இல்ல பிரயோஜனம் இல்ல அவனுடைய ஆவியை பாருங்க அதுக்கு காரணம் என்னமா அவங்க அப்பா ஞாபக நீதிமொழியில எழுதி வச்சிருந்தாரு ஜன திரட்சி ராஜாவுக்கு மகிமை நீட்டனே அதை புடிச்சுட்டு அப்படி இருக்கா சொன்னா இருக்கா அதனால ராஜாவுக்கு எது மேன்மையோ செயல்படுத்துறதுக்கு வசனம் உண்டு ஜன திரட்சி பதி பதினாறு இருபத்தி பதினாலு இருபத்தி எட்டு பாசிங்க ஜன திரட்சி ராஜாவின் மகிமை 14 நீதிமொழி பதினான்கு இருபத்தி எட்டுல ஜன திரட்சி ராஜாவின் மகிமை ஜனக்குறைவு தலைவனின் முடிவு இதை படிச்சு வச்சுக்கிட்டு இவன் என்ன செஞ்சுட்டு ஆட்களை கூட்டிக்கிட்டே இருக்கிறது அதான் அவனுடைய வேலையே நமக்கு ஆளை கூட்ட கூடாது கத்தரை கூட்டணும் தெய்வீகமானவங்கள கூட்டணும் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டே வர்றாங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பாயிண்ட் சொல்லுவாங்க பாயிண்ட் கிட்ட வருவாங்க அவன் லைஃபை பத்தி நமக்கு சுத்தி நீ சமாதானத்தின் குமாரனா இருந்தாலும் நீ சமாதானத்தை உண்டு பண்ணணும் ஞானத்தின் புத்திரனா இருந்தாலும் ஞானமாய் நீ செயல்படணும் சும்மா வச்சுக்கிட்டு ஜனத்தை பெருக்கு பிரயோஜனமே இல்ல அது ராவணக்கு ஒரு மயிமை மாதிரி தெரியுமே தவிர ஜனத்தை பெருக்கு என்ன பிரயோஜனம் கத்தர் தான் நமக்கு என்ன செய்வாரு ஜனம் கத் என் யுத்தம் செஞ்சாலும் கத்தர் உன் சைட்ல நினைச்சு முடியாது நீ ஜெயிக்க முடியாது அடுத்தது இவங்க அம்மா ஒன்னு ராஜாக்கள் பதினான்கு இருபத்தி ஒன்று அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமள் ஒன்னு ராஜாக்கள் பதினான்கு இருபத்தி ஒன்னுல கடைசியில ரகபேனுடைய அம்மா பேர் என்னது நாமால் அம்மோன் அம்மோன் புத்திர குமாரத்தாதி வந்து அம்மோன் யூதா கோத்திரத்தை சேர்ந்தேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயர் துதிக்கிற வம்சத்தில் இப்ப எது மிக்ஸ் ஆகுது நல்லா புரிஞ்சுக்க நல்லா ஜபிக்கிறவங்க வேறுபாட்டின் ஜீவியத்தை நல்லா காத்துக்கணும் சாலமோன் சமாதான புருஷன் அவன் யூரோ சமாதானமும் துதியும் சேர்ந்து குமாரதி உள்ளமோன் அம்மோன் ராஜகுமாரதி ஆகிய நாம கட்டி வச்சிருந்தான் கட்டிட மகன் தான் யாரு ரக அம்மோன் யாரு அம்மோன் யாரு லௌத்தின் சந்ததி, சபிக்கப்பட்ட ஜபிக்க தங்களோட இணைக்க கூடாது நல்ல வேறுபாட்டின் ஜீவியும் அம்மோன் புத்தருடைய குமார் அம்மோன் வந்து லோத்தியன் இப்போ புத்திரர் மகன் வந்து பெண்ணமி பெண்ணமியினுடைய வம்சம் தான் அம்மோன் சபிக்கப்பட்ட ஒரு வம்சம் அதுல போய் சாலமோன் பெண் எடுத்துக்கிட்ட அவனுடைய பையன் தான் அவளுடைய பையன் தான் யாரு அப்பா யாருன்னா ஆவிக்குரியவர்களாகவும் தென்படுவீங்க மாம்சத்துக்குரியவர்களாகவும் தென்படுவீங்க ஒரு சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கிற மாதிரி நம்ம தென்படுத்துறோம் காட்டிக்கொள்றோம் நடந்து கொள்றோம் எல்லாருக்கு அப்படியே நீங்க வெளியே போய் பாருங்க நம்ம ஆளுங்கிற மாதிரி உலக பிரகாரமா ஜீவிக்கிறவங்க யாருமே இல்லை வெளியே போன உடனே நம்ம அம்மோனா மாறுறோம் உள்ள வந்த உடனே யாரா மாறிடுறோம் யூதாவா மாறிடு இங்க முழங்கால் ஏனிக்கிறோம் கை வைத்துறோம் நல்லா ஜபிக்கிறோம் நல்லா ஒரு ஆமைக்குரிய தன்மையை நம்ம வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம் பிரதிஷ்டை பண்றோம் தீர்மானம் எடுக்கிறோம் நல்லா இருக்கிறோம் அதுல ஒன்னும் அவங்களை குறை சொல்லலை நீங்க வேஷம் போடுறீங்கன்னு நான் சொல்ல வரல ஆனா வெளியே போன உடனே சூழ்நிலைகளுக்கு ஏற்றவொன்ன மாதிரி நீங்கள் யாரா மாறிடுறீங்க அம்மோனுடைய பிள்ளைகளா மாறிடுறீங்க ஜவுமே இல்லை துதித்தலே இல்லை ஸ்தோத்திரமே இல்லை அந்த தெய்வீகத்தினுடைய சாயல் கூட இல்லாம அமோன் வந்து பயங்கரமான விற்கிறகாரம் அமோனியர்கள் வந்து பயங்கர விற்கிறகாரம் நீங்க வெளியே போன உடனே உங்க மைண்ட் எல்லாம் மணி மைண்டா மாறி பிசினஸ் மைண்டா மாறி அந்த டிவைனிட்டியே இல்லை அப்படியே டோட்டலா நீங்க சேஞ்ச் ஆயிடுங்க அது அம்மோனுடைய ஆவியல் நான் அடிக்கடி சொல்வேன் விசுவாசி எங்க இருந்தாலும் யார்தான் அவன் விசுவாசிதான் அவன் எங்க இருந்தாலும் அவன் விசுவாசிதான் அவன் ஜந்திர மண்டலத்துக்கு போனாலும் யாருதான் நீ தேவனுடைய பிள்ளைங்கிறத நீ மறந்துடவே கூடாது சாலமோன் பெரிய ஞானி அம்மன் புத்தருடைய மனைவி மகள போய் பிடிச்சு கட்டி கேட்டு வந்தான் அவனுக்கு பிறந்ததுதான் ரகபயன் இவனுக்கு இப்ப ஆட்சி கிடையாது இது எதை காண்பிக்கிறது நம்முடைய ஜீவி தோல்விகள் இருந்தாலும் பலவினங்கள் இருந்தாலும் கத்த நம்மை நேசித்து நம்ம உயர்த்த தான் என்ன செய்ய நம்ம புத்தீனமா நடந்ததுனால வாக்கு தத்தத்தை என்ன செய்யறது இல்ல மாற்றுறது இல்லை நம்ம அறியாமையினால நடந்ததுனால நீரி போனதுனால தன்னுடைய அழைப்பை மாற்றுகிறது இல்ல கிருபையும் வரங்களும் அழைப்போம் அழைப்போம் மாறாதவைகள் நம்ம நினைச்சோம் ஏதாவது மாத்திடுவார்கள் நம்மளை மாதிரி திட்டங்களை பத்து நிமிஷத்துக்கு ஒரு தரம் மாத்துகிறவர் தேவன் அல்ல அவர் வந்து அழைப்பின் கதிரவுள்ள எரிஞ்சிருந்த ரொம்ப வரல கிருபையும் அழைப்பும் வரங்களும் மாறாதவைகள் அதை மாத்த மாட்டார் பாருங்க இவன் அம்மனுக்கு மகளா இருந்தாலும் மகனா இருந்தாலும் சாலம் மகனா இருந்ததுனால இவனுடைய ஜீவியத்துல அந்த பிப்டி பிப்டி தான் இருந்தாலும் கத்தரை அவனை நினைச்சுட்டு அவன ராஜாவா மாத்திட்ட மாறாத அதனாலதான் இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் ஒரு சிலர் பின்மாறி போனா கூட ரொம்ப செழிப்பா இருக்கிறாங்க ஒரு சிலர் ஊழியத்தை விசுவாசியத்தை விட்டு வெளியே போனாலும் ஒரு சில விசுவாசிகள் எப்படி இருக்காங்க நல்லா செழிப்பா இருக்காங்க ஊழியத்தை விட்டு வெளியே போனாலும் ஒரு சிலர் நல்லா ஊழியா அதுக்கு காரணம் நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு வாக்குத்த அவர் நினைச்சாரு உண்மையா இருந்து நிறைவேற்றாரு மற்றபடி நியாயத்திருப்பா ராஜாக்கள் பதினொன்னு நாப்பத்தி நம்ம ராஜா வாக்கிட்டாலே புதிய நாம் கழுவ போட்டுட்டோம் அர்த்தம் வெளிப்படுத்த ஒன்று ஆறின்படி இயேசுவின் தத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தான் ராஜாக்கள் நீங்க இதை புரிஞ்சுக்கோ உன்னை கழுவிதான் கத்தர் அந்த ஸ்தானத்தை கொண்டு வரா எதிர்பார்ப்போடு உன்னை ராஜாவாய் மாற்றி கொண்டு வரா ஆனா இவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது துவக்கமே குழப்பம்தான் அம்மனும் சாலமோனும் இணைந்து வந்தது யூதாவும் விக்கிரமும் இணைந்து வந்தது நீங்க பரிசீலிச்சு நம்முடைய இரு நினைவுகள் இரு மனம் உள்ளவன் இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் நிலையற்ற இரண்டு நினைவுகளால் ஏன் குந்தி குந்தி நடக்கிறீர்கள் கத்த தெய்வமானால் கத்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் இரட்டை நாவு அப்படிலாம் பைபிள் இருக்கு ரெண்டு நாவு அவர்கள் இரு நாக்குள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி அது யாரு ரெண்டு நாக்கு யாருக்கு இருக்கு பாம்புக்கு அதான் அவர் சொல்றாரு துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படலாகாதே ஆனா திதிப்பும் சுரப்பும் ஒரே ஊற்றிலிருந்து பிறக்குமா ஆனா துதித்திலும் சபித்திலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது கேட்கிறாரு இவனை ராஜா வாக்கி சாலமோனி நிமித்தம் இல்லை வாக்கு தத்துவத்தின் நிமித்தம் இவன் அம்மோனுக்கு பிறந்திருந்தாலும் கத்திரவன் நேசித்து அவனை ராஜா வாக்கிட்டாரு ராஜா வாக்கின உடனே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகாது எப்பவுமே நீங்கள் படிச்சு பாருங்க நீங்கள் ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை வரும் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா பிரச்சனை வரும் அவனை பிடிக்க முடியாத வந்தார் அப்ப அபிஷேகம் கிடைச்சிருச்சு ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டேன் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன் யார் வருவா யார் வருவா விசாசம் வருவான் இவனும் பாருங்க உடனே கிடையாது ஓடி போன ஆவி வந்துருச்சு இவன் பேரு ரகோபயாம் அவன் பேருபயம் கொஞ்சம் கொஞ்சம் அபிஷேகம் பண்ண பண்றீங்களோ அப்ப யாரு வருவா பிசாசு வருவான் சாமுவேல் அஞ்சு பதினேழு பாருமாறியோப் பண்ணிவா பெற்று கரையேற உடனே அவர் சோதிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்டார் சத்தியத்துக்கு போராட்டம் என்ன சார் எடுத்த உடனே அவருக்கு பெரிய போராட்டம் வந்தது விசாரிச்சுனா அதுபோல இவனுக்கு ஒரு பிரச்சனை ஒன்னு ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரம் அங்கே எரோபியாம வந்துட்டாங்க நாலாவசனம் யாரு வந்தது யார் தெரியுமா எரோபியம்மா கூப்பிட்டு வந்துட்டாங்க மூணாவசனத்தில் எரோபியம் அம்மா அவனும் வந்துட்டான் வந்து ரகோபியம்மா என்னைக்கு கேட்கறான் எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அதை எப்படி சால்வ் பண்ணுறீங்க எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா நாங்கள் நிச்சயம் ஆகிற வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு சேவிப்போனோம் இவனை ரொம்ப ஞானமா பேசுற மாதிரி ஒரு மூணு நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க எப்பவுமே நீங்க புரிஞ்சுக்கணும் நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுத்தால் அதுக்கு போராட்டங்கள் வரும் பிசாசு என்ன செய்வான் கொண்டு நீங்க அதை ஞானமா இருந்து என்ன செய்யணும் ஜெயிக்கணும் இவன் என்ன பண்ணிட்டான் அவங்க போன மூணு நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பிட்டு முதியவர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டான் அப்ப அவங்க சொன்னாங்க கொஞ்சம் விட்டுக்கூடாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ கொஞ்சம் இறங்கிப்போ ஒண்ணு தப்பு கிடையாது பாவம் கிடையாது கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனா பிரச்சனை இல்லாம நீ என்ன செய்யலாம் ஆட்சிய தொடரலாம் நல்லா இருக்கும் ஒன்னும் பாவம் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க சரின்னு கேட்டு அதோட விட்டுனும் நான் அஞ்சா ஆறாம் வசனத்துல முதியோரோடு ஆலோசனை பண்ணாங்க அப்ப அவங்க சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுன்னு சொன்னாங்க அதை விட்டுட்டாங்க எட்டாம் வசனத்துல தன்னோட கூட நிற்கிற வாலிபரோட போய் ஆலோசனை பண்ணுறாங்க நீங்க என்ன சொல்றீங்க என்ன பண்ணலாம் எங்க அப்பாவுடைய என்னுடைய சுண்டு வரல் என்னுடைய தகப்பனுடைய இடுப்பு விட என்னது பெருசு மரியாதையா இருக்கு அது ரொம்ப நல்லா தெரிஞ்சது ஆரம்பத்திலே விட்டு கொடுத்துட பிடி விட்டு கொடுத்துடாதே நீ மாட்டிக்கிட்ட நீங்க எந்த ஆலோசனை பிடிக்கிறீங்க உங்களுக்கு என்ன ஆலோசனை இருக்கு சொல்லுங்க ஆரம்பத்திலேயே பிடிக்க ட்ரை பண்றீங்களா இல்ல சமாதானம் அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டுக் கொடுத்தல் சகித்தல் அப்படி போவதற்கு நீங்க ஆலோசனைக்கு இடம் கொடுக்கறீங்களா எது தேவ ஆலோசனை விட்டாத போட்டு பார் மல்லுக்கு நில் வெட்டுற நீ வம்புக்கு போல இல்ல வந்த சண்டை மட்டும் இணைஞ்சிடாத வெட்டுற ஒரு சிலர் அப்படி போய் பாலிசி வச்சிருக்காங்க போக மாட்டோம் அந்த சண்டையில செய்ய மாட்டோம் உச்சிக்கு வருது முன்னாக சால போனுக்கு முன்பாக கொஞ்சம் விட்டுக்கொடு கொஞ்சம் சகிச்சுக்க காலத்துக்கும் பிரச்சனை வராது உம் ஒட்டனே போனான் பையன் கேட்டான் ஏ இல்லடா இல்லடா சொல்றீங்க இந்த தாத்தா மார்கெல்லாம் வித்தியாசமா சொல்றாங்க வித்தியாசமா பேசுறாரு நீ என்ன சொல்ற விசுவாசிகள்ட்ட பேசுவாங்க விடாரு நீ ஸ்டடியா நெல்லு போல்டு போல்டா நெல் விட்டுறாத நீ இறங்கினா போச்சு இவங்க இவனை திருப்பி விட்டாங்க இவன் வந்தவனே சொன்னான் எங்கள் தகப்பனன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார் நான் உங்கள் நிகத்தை அதை விட பாரமாக்குவேன் சிங்காசனத்திலிருந்தா எப்படியும் பேசிடலாமா என்னுடைய தவப்பன் உங்களை சவுக்குகளினால் தண்டித்தார் நான் உங்களை தேள்களினால் தண்டிப்பேன் அவ்வளவுதான் இதை சொல்லி முழிச்ச உடனே ஒரு பெரிய கலவரம் உண்டாயிடுச்சு ஒரு பெரிய யுத்தம் மாதிரி உண்டாயிடுச்சு தாவியங்களுக்கு பங்கு எது பன்னெண்டு கோத்திரத்துக்கு ராஜாவா இருந்த நிமிஷத்துல ரெண்டு கோத்திரத்துக்கு ராஜாவாகி பத்து கோத்திர விட்டு பழகிடுச்சு செகண்ட்ல போயிடுச்சு ஆசீர்வாதம் போறதுக்கு காரணம் சொல்றேன் நீ தேவ ஆலோசனையை கேட்காம மனுஷ ஆலோசனைய கேட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் அவங்க பிரிச்சுட்டான் இவன் என்னெல்லாம ட்ரை பண்ணி பார்த்தானோசனை என்னுடைய நிலையில் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை தான் நிலைநிக்கு அந்த முதியோர்கள்லாம் அழகா சொல்லி கொடுத்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண விடலைன்னா பிச்சுட்டு போயிட வேண்டிதான் முடிஞ்சு போச்சு நடட்டுக் கொடுத்தல் வந்து வந்து பெரிய இது அது கிறிஸ்துவின் பரலவத்தை விட்டு கொடுத்தார் பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் மனுஷ சாயலாகி கீழே இறங்கி வந்தார் கொஞ்சம் இறங்கி போறதுல ஒண்ணும் தப்பு செஞ்சது காரணம் அங்குதா தான் ஆலோசனையை தள்ளிவிட்டான் எட்டாவது முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனை அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்த தன் சமூகத்தில் இருக்கிற வாழ்வுகளோடு ஆலோசனை பண்ணினான் இவன் நினைச்சது அவங்க உடனே ஓடி போய் ஐயா தெரியாமனு எங்களுக்கு பங்கு எது ஈசாயின் குமாரத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை இசைவிலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு இப்போது தாவிதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் எல்லாம் அவ்வளவுதான் நீ தனியா நின்னுக்க திறம்பரம் தான் நின்று போயிட்டான் எல்லாரும் வரும் கத்துடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு நீ மனுஷ ஆலோசனையும் வாலிபர்களுடைய ஆலோசனையும் உலக மனுஷனுடைய ஆலோசனையும் நீ கேட்டால் வேத புறம்பாக நீயே ஒரு சுயமான ஆலோசனை பண்ணி அதன்படி நீ செயல்பட வேண்டும் என்று நினைத்தால் பிரிவு நிச்சயம் அப்படியே புரிஞ்சுட்டாங்க கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய தோல்வியும் வந்தது இவன் அதுக்கு காரணம் பத்தொன்பதாம் வசனம் ஒன்னு ராஜாக்கள் பன்னெண்டு பத்தொன்பது அவ்வளவுதான் இன்னால் வரைக்கும் அப்படியே பிரிஞ்சிருச்சு கொஞ்சம் விட்டு கொடுங்க சகிச்சு கொள்ளுங்க கௌரவம் மரியாதை ஆஹ் நான் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா டக்குன்னு பிரிஞ்சிடும் பத்து பிரிஞ்சிருச்சு ரெண்டு பிரிஞ்சிருச்சு இவன் ஒழுங்கா இருந்தானா பன்னெண்டு கோத்தரத்துக்கு ராஜா இப்போ இவன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்ட பொழுது இவன் ரெண்டு கோத்தரத்துக்கு ராஜா பத்து கோத்திரம் விட்டு சுத்தமாக விளையச்சு அவனால பைபிள் திடனற்றான் எங்க அப்பாவுக்கு திடனற்ற மனசு சொல்றான் பாசிங்க ரெண்டு நாளாகவும் பதிமூன்று ஏழு பாருங்க அவன் எப்படி இருந்தானா திடனற்ற மனது மனல்லை மனராயிருக்கையில் அவனை எதிர்க்க கூடாமல் விட்டு விட்டான்னு பையன் சொல்றான் நீ இப்ப செய்யற தப்ப பத்து வருஷம் கழிச்சு சொல்லுவான் இருபது வருஷம் கழிச்சு எங்க அப்பா செஞ்சிருக்கலாம் இப்படி செஞ்சிருக்கலாம் எதிர்க்க முடியாமல் என்ன செய்யுங்க எதிர்த்து அவனை எதிர்த்து நிக்க விசாச எதிர்த்து நிக்க திராணி உள்ளவர்களாய் மாறுங்கள்னு சொல்லிடு இவனுக்கு பாருங்க நான் இந்த சத்தரவை எதிர்த்து நிக்க முடியல என்ன நடந்தது ஓடி போயிட்டான் அதான் பெரிய அசிங்கமான காரன் ஓடிய விட்டா பாசிங்க மூணு ராஜாக்கள் பனிரெண்டு பதினெட்டு ஓடிய விட்டாங்க வேணுமா இதுதான் ஒரு ஒரு தேவனுடைய ஆலோசனை நீ கீழ்படி இல்லைன்னா உனக்கு பிரச்சனை கத்தர் சொன்னார் அப்படின்னு சொன்னா அதுக்கு அப்படியே கீழ்படின அனைகருக்கு ஊழியக்காரங்க சொல்றது வந்து மனுஷு ஆலோசனை போல தோன்றதுனால அப்படியா அப்படியா போயிடுவாங்க நாங்க என்ன செய்வோம் சொல்ல சொல்லுவோம் பேச சொன்னு பேசுவோம் அவ்வளோதான் இப்ப தோல்வி ஓட்டம் முடிச்சுட்டான் அன்னைக்கு நேரத்தில் ஏறி ஓடினா அதை விட பத்து கோத்திரம் அவனை விட்டு போயிடுச்சு இன்னும் சரியா சொல்ல போனா ஒரே ஒரு கோத்தரத்துக்கு தான் அவன் க அவன் கண்ட்ரோலில் நின்றுச்சிச்சு இருபதாம் வசனம் கடைசி பகுதியில் சொல்லியிருக்கு யூரா கோத்திரம் மாத்திரமே அன்றி வேறு ஒருவரும் தாவியின் வம்சத்தை பின்பற்றவே சுத்தமாக பதினொன்னு விளங்கிச்சு ஒரே ஒரு கொத்திரம்தான் என் கூட நின்றுட்டு இருந்துச்சு காரணம் முதியோருடைய ஆலோசனை நீ கேட்க ஆனாலும் திரும்பவும் அவனுக்கு ஒரு ஆவிட்டு போயிருச்சே போயிருச்சே போயிருச்சே இது எப்படியாவது எடுத்துருந்துட்டு மறுபடியும் யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டான் பசங்க இருபத்தோராசனம் எல்லாம் இப்ப அந்த ஆவி போயிருச்சே போயிருச்சே போனது போயிருச்சு இப்ப ஆசீர்வாதம் போன பிறகு சமாதானம் போன பிறகு எல்லாம் பிரிஞ்சு போன பிறகு போயிருச்சே போயிருச்சே போயிருச்சேன்னு சொல்லிட்டே இருக்கலாம் திரும்பவும் ஒரு ஆய்வு வந்துச்சு விட கூடாது நீங்க யுத்தத்துக்கு ஆயத்தமாக நிற்பாட்டின எப்பவுமே நீங்க வந்து டிக்ளர் பண்ணக்கூடாது உடனே யுத்தத்தை நீங்க தொடங்க கூடாது போய் முட்டிட்டு நிக்க கூட ஆனா இந்த ஒரு இடத்துலதான் கொஞ்சம் கேள்விப்படினா உடனே ஒரு தீர்க்கதரிசி சொன்னா யுத்தத்துக்கு போகாதான் அப்படியே ஒதுக்கிட்டான் ஏன்னா ஏற்கனவே அடி வாங்கியிருக்கான் பாத்தீங்களா அதனால ஒன்னு ராஜாக்கள் பனிரெண்டு இருபத்தி நாலு இப்பதான் கீழ்பிடிதல் யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டான் ஆண்டவர் மரியாதையா வீடு போயிச்சாரு அமைதியா போ வீட்டுல போய் அமைதியா இருந்து எல்லாம் அவங்கவங்க கூடறதுக்கு ஒழுங்கா வீடு போய்ச்சாரு நீ கீழ்படிய வேண்டிய நேரத்துல கீழ்படியணும் ஆலோசனையை தள்ளிவிட வேண்டிய நேரத்துல தள்ளி விடணும் ஆலோசனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்துல தேற்றுக்கொள்ளணும் என்ன ஆலோசனை எங்க இருந்து வருது அது தேவன் சொல்றாரா மனுஷன் சொல்றானா எது சரி அதை ஆலோசனை கத்தோட நிலை இருக்கும் மனுஷன் ஆலோசனை நிக்காரு தேவன் ஏன் சொல்றாரு தேவனுடைய மனுஷன் ஏன் சொல்றான் ஏன் ஆராதன வார்த்தைகள் இப்படி வருது ஏன் திருக்குதர்சனம் நம்மை நோக்கி இப்படி வருது அதை உட்காந்து அனலைஸ் பண்ணணும் எதனால நம்மள கடிஞ்சு கொள்றாங்க எதுக்காக இத சொல்றாங்க அதை நீங்க கிளியர் பண்ணணும் அன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா இன்னைக்கு பிரச்சனையே இல்லை ஆனா இப்போ அந்த யுத்தம் பாருங்க இப்ப யுத்தத்துக்கு போகல ஆனா போராட்டம் சாகுற வரைக்கும் நீடிச்சு ஒண்ணு ராஜாக்கள் பதினாலுக்கு முப்பது எப்படி இருந்துச்சு பதினாலு முப்பதுல என்ன சொல்லிருக்கு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் போராட்டம் தான் முட்டிகிட்டே இருக்கிறது சின்ன காரியத்துக்கும் ஒரு சிறிய காரியத்துக்கும் உடனே சொன்னா போதும் அது என்ன வாழ்வு அந்த வாழ்க்கையெல்லாம் நீங்க விடுங்க எனக்கு நான் சமீபத்துல பார்த்தது யாரும் கத்தர் நடத்துகிறார் கதத்தர் உதவி செய்வார் கதத்தர் செய்வார் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப விசுவாசிகளுக்கு வாயில் இருந்த என்னது கம்மி அந்த அபரகம் தன்னுடைய மகனை கூப்பிட்டு அந்த பலிசலத்துல இடத்துல கூட அவன் சொன்ன வார்த்தை என்னது கத்தர் பார்த்துக் கொள்வார் தான் சொன்னான் அந்த பைனல் ஸ்டேஜ் என்னை விட்டு கூட நான் ஓன அழுதுப்பேன் ஐயோ போச்சேன் ஆனா அவன் அந்த இடத்துல கத்தர் நீங்க சொல்ல முடியலையே கத்தருங்கிற வேட கத்தர் செய்வாருன்னு விசுவாசமே இல்ல திருப்பியா நீ பைபிள் தூட்டு சுத்துற கத்தரையே நீ முன்னால வைக்கலையே எந்த ஒரு போராட்டத்துக்கும் கத்தர் ஒரு முடிவை தருவாருன்னு நீ விசுவாசிக்கணும் ஒண்ணு ராஜாக்கள் பதினான்கு இருபத்தி ஆறு சத்ரு வந்து தேவாலயத்துல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போனான் இவன் எகிப்திய ராஜா வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அவன் அவ்வளவு எடுத்துட்டு போனா பாத்துட்டே இருக்கான் உன் கிருபம் உன்னை விட்டு போகுது உன் ஜபாவி உன்னை விட்டு போகுது உன் பிரதிஷ்டம் உன்னை விட்டு போயிருது உன்னுடைய சமாதானம் உன்னை விட்டு போயிருச்சு உன் விசுவாசம் போயிருச்சு உனக்கு இழைப்பார்கள் உன் தரிசனம் போயிருச்சு இரவு நேரத்துல ஜபிக்கிற தன்மை போயிருச்சு பரிசுத்த ஐக்கியம் குறைஞ்சிருச்சு இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு ஒண்ணுமே புரியலையே போகுது சத்துரு வந்து தேவன்டைய ஆலயத்தை வந்துட்டான் உள்ள வந்தாச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் இவன் அடுத்த நாள் போய் எல்லாத்தையும் போயிருச்சா அப்படியா எல்லா பொண்ணும் எடுத்துட்டு போயிட்டானோ சரி இவன் போய் வெண்கலத்துல செஞ்சு வச்சுட்டு இருக்கான் எப்படி ஆளுத எல்லா பொன்பரிசைகளும் எல்லா விசுவாசமும் மொத்தமா எடுத்துட்டு போயிட்டாசு இன்னைக்கு என்னவோ கைவிடப்பட்டது போல ஒரு தனிமரம் போல உலகம் கைவிட்டு சபையும் கைவிட்டு ஊழியக்காரரும் கைவிட்டாங்கிற நிலவரத்துல நீ எப்படியோ உட்கார்ந்து இருக்கிற அப்படியா அவன் எடுத்துட்டு போறான நீ அவன்கிட்ட சண்டை போட்டு அதை வாங்கினியா விசாசி எடுத்துட்டு போறான்னு திருடமும் கொல்லவும் அழிக்கவும் வருது ஜபிக்க முடியல சோர்வு பரவாயில்ல அடுத்த நாள் நீ ஜபிக்கலாம் ஜவாவிய போயிருச்சே அதை பத்தி உனக்கு ஒரு உணர்வே இல்லையே நைட்ல கத்தை தட்டுவாரு காலையில எழுப்புவாரு கத்தோடைய சட்டம் கேட்கும் ஏதாவது ஒரு தரிசனம் கேட்கும் கிடைக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்கும் ஏதாவது உனக்கு நடக்கிறதுக்கு முன்னால அவன்கிட்ட காட்டுவாரு பேசுவாரு அந்த பிராக்டிக்கல் எல்லாம் அந்த பிராக்டிஸ்லாம் உனக்கு இருந்துச்சு அந்த பழக்கம் எல்லாமே இல்ல இப்ப ஒண்ணுமே இல்லையே அப்ப இதே நீ விளங்கி கொண்டு சத்துரு இதை எடுத்துட்டான் நீ உனக்கு அதை பத்தி உணர்வே இல்லை பிரதிஷ்ட போயிருச்சு எல்லாம் மங்கி போயிருச்சு அவன் அவ்வளவு எடுத்துட்டு போயிட்டாங்க காரணம் என்ன தெரியுமா கொஞ்ச நாள் இவன் நல்லா இருந்தான் இவன் லைஃப் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் தான் நல்ல ஒரு விசுவாசியா நல்ல ஒரு ராஜாவா சவுல் வந்து பாரு முப்பத்தி ஒன்பது வருஷம் ஒன்னு பைபிள் சொல்லு த்ரீ இயர்ஸ் தான் ரெண்டு நாள் ஆகும் பதினொன்னு பதினேழு அதுக்கு பிறகு கழுதை தேய்ந்து விட்டது எிடுச்சு எப்படி மாறிச்சு கட்டரும் போயிடுச்சு இறங்கி ஒண்ணு இல்லாம போயிட்டு தாவையிலும் சாலமூடும் நடந்த வழியிலே மூன்று வருஷம் மட்டும் அதை வசிக்கல இல்லீங்க நிப்பாட்டீங்களா வசனத்தை அதனால நானும் தேடி திருப்பி வாசிங்க அந்த வசனம் எல்லாரும் எத்தனை வருஷம் இருந்தாங்க கரெக்டா புதுசு நல்ல பிரதேஷ் பதிமூணு வருஷம் தான் இவன் வண்டி நல்லா இருந்துச்சு ஆட்சியில இருந்தது பதினேழு வருஷம் ஆட்சியில இவன் இருந்தது பதினேழு வருஷம் ஆனால் இவனுடைய வாழ்க்கையில நல்லா இருந்தது மூணு வருஷம் தான அதுக்கு பிறகு வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு இவனுக்கு மனைவி வைப்பாட்டி பிள்ளைகள்னு ஒரு லிஸ்டோனுக்கு இவன் பிள்ளை இல்லையா சாலமோனுடைய பிள்ளை அவன் எப்படி இருப்பான் சாலமோனுக்கு எத்தனை மனைவி சொல்லுங்க என்னவோ கூறு போட்டு கூச்சி வச்சி வச்சிருந்தான் ஒருத்தியா ஆயிரத்தி ஒன்னா அது எதை காண்பிக்கலக்க தோல்வி சாலமோன் லைஃபால வந்து பட்டியல கிடையாது அதிகமான பதினொன்னு இருபத்தி ஒன்னு பாரு காண்பிக்க ஜமம் குறைவு விசுவாசம் குறைவு பரிசுத்தம் குறைவு அவனுக்குரிய ஜீவியம் குறைவு ஐக்கியம் குறைவு இப்படி எல்லா வீக்னஸ் வீக் தோல்வி தோல்வி தோல்வி தோல்வி என்ன செய்ய பத்து பேர் பத்து பேப்பட்டு போகுது அவன் லை அவன் தோத்து போனதுக்கு ஒரு காரணம் அது ரெண்டு நாள் ஆகாம பனிரெண்டு ஒன்று அவ்வளோதா சனியை பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் அதுதான் எனக்கு நடந்தது ஒரு லிமிட் வந்தவுடனே யாராவது விட்டுட்டான் நியாயபிரமானத்தை விட்டாச்சு நல்ல ஒரு ஸ்டேஜ் ஏறிட்டு வர்றான் நல்ல டெவலப் ஆகுது அது குறித்து பைபிளில் நானும் படித்து அவன் நல்லா டெவலப் பண்ணாங்க ஹை ஸ்பீட் பிக்கப் கொஞ்சம் தோல்வி கீழ்வி வந்த மாதிரி இருந்தாலும் நல்லா டெவலப் பண்ணான் ஹை ஸ்பீடில் வந்தாங்க துவக்கத்தில் அடி இட்டிலாம் விழுந்துச்சு ராஜ்ஜியத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பெயின் எதை விட்டுவிட்டான் விட்டாச்சு அவ்வளவுதான் பைபிளை விட்டுட்டு போயிடுச்சு உன் ஆயுசு நாட்கள் நீடிக்க உன் குமாரன் உன்னுடைய சிங்காசனத்துல உட்கார வேண்டுமானால் உங்க பிள்ளைங்க உங்களுடைய வம்சத்துல நல்ல செழிப்பா இருக்கணும் அதே ஏறினாஸ்தியா ஏறி போனோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பைபிளை விட கூடாது நியாயப்பிரமாணத்தை நிச்சயக்கூடாது வாசிங்க நியாயப்பிரமாணத்தின் ஒரு பிரதியை எடுத்து எழுதி வைத்துக் அவன் ஜீவனாலாம் வாசிக்க அப்பொழுது அவனுடைய நாட்கள் நீடிட்டு இருக்கும் அவனுடைய பிள்ளைகள் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் பதினேழு அதை விட்டுட்டான விட்டுட்டாலே வாழ்க்கை நீடிக்கார்கள் ஆசீர்வாதம் நீடிக்காத ஆவிக்குரிய ஜீவி நீடிக்காத அதனால பைபிளை விட்டுறாதீங்க பைபிள் கோட்டுப்பாடுகளை விட்டுட்டு நீங்க வாட்டுக்கு இஷ்டத்துக்கு போயிடாதீங்க சிங்காசன விட்டுருவாரு பைபிள் இருக்கு பிரபுக்கள் சாதாரண மனிதனை போல வெறும் வெறும் நடந்து போனார்கள் ரெண்டு நாள் ஆகமும் பனிரெண்டு இவன் யார விட்டுட்டான் கத்தருக்கு என்ன செஞ்சானா துரோகம் பண்ண வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்க நீங்க ஆண்டோருக்கு மனுஷனுக்கு உரோதமா துரோகம் பண்ணாலும் மன்னிக்கப்படுறது இல்லை கத்தருக்கு துரோகம் பண்ணினா அதனால கத்தர் வந்து எகிப்திய ராஜா கையில ஒப்பு கொடுத்தார் அதை எதை காண்பிக்கிறது மறுபடியும் பாவத்துக்குள் போவது விட்டு வந்த எல்லா சுவாபமும் திருப்பி வந்தேன் அதே கோபம் அதே வேகம் அதே இதெல்லாம் திரும்ப ரெவ சார் கவனமா இருக்கணும் கத்தருக்கு விரதமா நீங்கள் துரோகம் பண்ணக்கூடாது ரெண்டு நாளாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்துல கத்தர் விட்டு விட்டேன்னு சொன்ன ஒரு திருக்குதர்சனம் மாதிரி மாறுறோம் சிக்காயிட்டோம் சீரியஸ் ஆகிட்டோன்னா ரே அறிக்கை தான் ஒப்புறவகுதான் டமோட்டோ தான் எல்லாம் மன்னிச்சுடு எல்லாம் மன்னிச்சுடு அந்த ஒரே நான் சொல்லுவேன்ல சொல்லியிருக்கேங்க சென்னை வெள்ளிவாக்கத்தில் ஒரு விசுவாசி ஊழியக்காரங்களுக்கு ஒரு விதமா அவர் பாச பாவப்பட்ட பாசு அவர் வந்து ஒரு என்ன நட்சிட்டு இருப்பார் அவருக்கு எதையும் மறைக்க முடியாது அந்த பாசத்தை அவர் அவருடைய ஹேபிட்டபிலிட்டி ஒரு காரியம் தெரிஞ்சிட்டா அவரால் நிசைய முடியாது அவருக்கு ஒரு மெசேஜ் தெரிஞ்ச போதும் தெரியுமா எப்படி வைக்கட்டுமா உடனே வச்சிருப்பார் அடுத்து இவருக்கு விவரம் கேட்கணும் நம்ம எடுத்து அவர் இன்னொரு பத்து பேர்த்து அதுக்குள்ள சொல்லி முடிச்சிருப்பாரு அவருடைய தன அப்படியே சொல்லிருவாரு அது இந்த விசுவாசிகளுக்கு பிடிக்காம என்ன பத்தி அவங்க வீட்டுல எல்லாரும் அவர் இறங்கிட்டாரு இறங்கி ஒவ்வொரு வீடா போய் பாஸ்டர் பத்தி சொன்னாரு என்னை பத்தி சொன்னாரு இப்படியே விட்டாள் எல்லாரையும் சபையோ குழப்பிடுவாரு அப்படியா இப்படியா சொல்லி எல்லாம் பேசி வந்துகிட்டு இருக்கும் வாட்டர் டேங்கர் வாட்டர் டேங்கர் தண்ணி வந்து லாரி டமால் அப்படியே வண்டி எங்குது லாரி தொடக்குது போயே விட்டான் ஓடியான் அடிச்சு உருந்தே காலங்களுக்கு ரோட்டில் எவனுக்கு தெரியும் ஊழியக்காரன் எவனுக்கு தெரியும் விசுவாசி எவனை தெரியும் மெயின் ரோட்டில் போய் நீ அறிக்கிட்ட யாருக்கா பிரயோஜனாக இருக்கா நானும் இப்படி மெயின் ரோட்டில் உட்காந்து அறிக்கை செஞ்சுருக்கேன் அதை அட்டி வாங்கலாதா எனக்கு அப்போ நான் இருந்த சர்ச்சில் ஸ்கூட்டர்லாம் கிடையாது நான் ஒரு சின்ன சர்ச்சில் இருந்தேன் அப்போ பாரீஸில் போய் எதோ வாங்கணும்னு நானும் பிரதர்ஸ்லாம் அவங்கவங்க ஆளுக்கு ஒரு ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டாங்க நானும் ஒரு ஊழியக்காரருந்து ஸ்கூட்டர் கொடுங்கன்னு வாங்கிக்கிறேன் சும்மா பீச் ரோட்ல மெர்னா பீச் ரோட்ல போடி பாரிஸ் போயிடு வந்தாச்சு வர வழில சும்மா எனக்கும் இன்னொரு ஊளியக்காரன் அவர் டபுள்ஸ் நான் சிங்கிள் நினைக்கிறேன் ரைஸ் பீச் ரோட்ல பேய் மாதிரி வர்றான் ரெண்டு பேரும் சிக்னல்ல போட்டானே செத்தேப் போறோம் நான் பறந்துட்ட ஹை ஸ்பீடு வண்டி சீசை திருக்கு திருக்கு திருக்கு அந்த ஆக்சிலேட்டரை டாப் வரை கொண்டு போய் நிப்பாடிங்க முட்டிட்ட வண்டி ஓவர் சீஸ் ஆகி போய் சுத்தம் எனக்கு அடுத்த வந்தவன் கிடைச்சது பறந்துட்டான வண்டி போடாது அந்த லைட் ஹவுஸ் ஓடத்துல வண்டியை கொண்டு நிப்பாட்டிட்டு அப்பதான் ஜோம் பண்ண கத்தாவே அவசியம் நான் வண்டி எடுக்க மாட்டேன் அவசியம் இல்லாம வண்டி ஓட்ட மாட்டேன் அப்படி ஓட்டினாலும் போட்டி போட மாட்டேன் என்ன இப்படி எனக்கு அந்த அறிவுல என்னென்ன தெரிஞ்சதோ அப்படியே அந்த லைட் ஹவுஸ் ஓரத்தில் நின்று ஏன்னா இப்ப அந்த ப்ரோக்ட்டை போய் கொடுக்கணும் அவர் என்ன என்ன பண்ணுவாருன்னு தெரியாது அது பாஸ்டர்ட்ட கொண்டு போய் சொல்லிருவாங்க இவன் வண்டி எடுத்துகிட்டு போய் வண்டியை எழுந்தான் சொல்லிய முடிச்சுட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு இல்லை ரிப்பேர் பண்ணி கொடுங்க நான் தான் என்ன செய்வோம் நான் இருக்கிறது ஒரு குட்டி சர்ச்சு நானூத்தி ஐம்பது அந்த சர்ச்சில் மாச போச்சே நம்ம போச்சு நம்ம ஊழியம் போச்சே போச்சே இவங்க என்ன நான் எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆயிட்டேன்னு இவங்க எந்தெல்லாமோ என்னைய தேடிக்கிட்டு வராங்க போட்டி போட்டு போட்ட பாட்டி நான் இங்க உட்காந்து பீச் ரோட்ல சைட்ல சந்தில் விட்டு கடக்கிற ஓரமா நிப்பாட்டி அருக்கி விட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன் ரோட்ல உட்காந்து அந்த ஒரு சான்ஸ் ஆண்டவர் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிடணும் ஆண்டவர் ஆ ஆண்டவர் இறக்க மாட்டாட்டு கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண வச்சிட்ட அது எப்படித்தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆண்டவரு தான் சுத்தமா வண்டி ரன்னிங்லேயே கடைசியில ஆண்டவர் மன்னிச்சாரு வண்டி மெல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்படியோ ஆண்டவர் இறக்க அதே மாதிரி அந்த ஆளு லாரி கடியில உட்காந்து அறிக்கை நமக்கு அப்படி இருக்கா பாவான் நான் வந்து அந்த விசுவாசிய குறை சொல்லலை பெரிய ஃபால்ட் என்னென்னா பெரிய துக்கம் என்னென்னா இன்னைக்கும் அவருக்கு கால் சரியாகும் இன்னைக்கு ஒவ்வொரு ட்ரிப்பும் கன்வென்ஷன்ல வரும்போது பாஸ்டர் என் கார் உள்ளே வர்றதுக்கு இடம் கொடுப்பாங்களாம் பாரு நான் போய் அவருக்கு பாஸ் வாங்கி அந்த காரு உள்ளே விட விடும் அவருக்கு உட்கார முடியாது நடக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அந்த பா ஆனால் ஆக்சிடென்ட் ஆன பிறகு அவருக்காக செலவழிச்சது அந்த அந்த அவரை தூக்கிட்டு எடுத்து வந்தது யாருதான் அந்த ஊழியர்கார்தான் அவரை பராமரிச்சது அந்த ஊழியர்கார்தான் என்ன ஊத்தி இல்லாம சரி விட்டுரும் இவனை பாருங்க சூழ்நிலையில தன்னை தாழ்த்தினான் திருப்பி சூழ்நிலை சரியான ஒன்னும் மறுபடியும் பொல்லாப்பானதை அதோட ஓட்டம் முடிவடைந்தது ரெண்டு நாளைக்கு முப்பது ரெண்டு பதினாலுல பொல்லாப்பானதை செய்கிறான் பதினாறுல அவன் தன் பிதாக்களோடு நினைசிதான் நெச்சிரை அப்படி ஆனால் அர்த்தம் என்ன ஓட்டம் தோல்வியில் முடிந்தது இத்தனை வருஷம் ஓடி நம்முடைய ஓட்டத்தை எப்படி முடிக்க போறோன்னு சொல்லுங்க சொல்லுங்க செம்மையானவனை பார்த்து அவனுடைய முடிவு சமாதான் இவனுடைய முடிவு தோல்வி நமக்கு அப்படியா இந்த பாத போயிருக்கோம் ஓடிட்டு இருக்கோமே நம்முடைய எல்லாரும் கண்களை ஓடுவோம் ஒரு பத்து நிமிஷமோ ஒரு பன்னெண்டு நிமிஷமோ கத்தே சன்னிதில தாழ்த்து கூட்டத்தை முடிச்சிருவோம் சீக்கிரமா ஆனா சரியான ஒரு ரகோபய ஆவி நம்ம விட்டு வெளியே போகணும் அவன் சாமனுடைய குமாரர் சமாதானத்தின் புத்திரர் ஆனால் நாம் சமாதான பிரபுவனுடைய பிள்ளைகள் அவன் யூதாக்கோத்திரத்தார் நாமும் கூட துதிக்கும் முடியாக ஏற்படுத்தப்பட்டவர்கள் இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் எல்லாரும் கண்களை மூடுவோம் கொஞ்ச நேரம் நான் இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றேன் அப்படியே நீங்க உங்களை நம்மளை கிளியர் பண்ணிட்டே வாங்க ஒரு பத்து நிமிஷத்துல நமக்குள்ள ஒரு சுத்தியிருப்பை கத்துடைய ஆவியானவர் கட்டையிடுவார் நம்ம மனசாட்சியில ஒரு விடுதலை உண்டாகும் நமக்குள்ளும் உலகமும் ஆவிக்குரிய ஜசியமும் கலந்து செயல்படுத்த யோசிச்சு பாருங்க ரத்தத்தினால் கழிவி நம்ம ராஜா களாய் மாற்றின அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதா கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாதா தேவ ஆலோசனைக்கு இடம் கொடுக்காதா ஆண்டவரே இந்த விஷயத்துல நீர் என்ன செய்ய விரும்புகிறீன்னு கேளுங்க முதியோருடைய ஆலோசனையை கேளுங்க வாலிபருடைய ஆலோசனை அங்க நிக்கவில்லை அது பெரிய தோல்வியை கொண்டு வந்து விட்டாரு அப்படியே பிரிச்சிருச்சு அந்த பன்னிரெண்டு கோத்திரம் அப்படியே பிரிஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிருச்சு உன்னுடைய முடிவு பிரிவினையாய் இருக்கக்கூடாது உன்னுடைய முடிவு உன்னுடைய ஆலோசனை இணைப்பாய் இருக்க வேண்டும் தேவன் இணைக்கிறவரன் சத்ரு பிரிக்கிறவரன் உடைய மனது திடமற்ற மனதா இருக்கக்கூடாது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க அவன் தோல்வியடைந்து ஓடி போனான் இந்த மார்க்கம் ஓடி போகிற மார்க்கம் அல்ல என்னை போன்றவன் ஓடி போவானோ இது கத்தருக்காயில் நிற்கக்கூடிய மார்க்கம் எனக்கு நேரிட்ட எல்லா சோதனைகளிலும் என்னோடு நிலை நீங்களே என்று கத்தர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட எல்லா போராட்டத்திலையும் கிறிஸ்துவின் அன்பில் நின்றாய் என்று சொன்னால் தான் உனக்கு மகிமியிலே பிரதிபலன் கொடுக்கப்படும் யுத்தத்துக்கு ஆயத்தமாகாதே சமாதானத்துக்கு ஆயத்தமாக நீ யுத்தத்துக்கு ஆயத்தமானால் வாழ்நாள் முழுதும் யுத்தமாய் மாறி போய்விடும் நீ சமாதானத்துக்கு ஆயத்தமானால் வாழ்நாள் முழுதும் சமாதானமாய் மாறும் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் சாசு வந்து தேவாலயத்தின் பொக்கிஷங்களை எடுத்துட்டு போறான் நீ அதை கண்டும் போல இருக்கிறாயே உனக்கு அந்த பழைய மாதிரி ஜபம் போய்விட்டது நீ நினைக்கிறதான் முடியல நினைக்கிறாய் இல்ல ஜபத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஆவிக்குரிய ஜீவியம் வேறு சரீர பெலவினங்கள் வேறு ஆவி உற்சாகம் உள்ளது அது செத்து போன மனுஷனையும் எழுப்பி உட்கார வைக்கும் சாவுக்கு எதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிக்க கூடியதான் ஆவியானவர் கிருபை நஷ்டப்படுகிறது நீ கவலைப்படாமல் இருக்கிறாய் உன் பிரதிஷ்டை கெட்டு போவது கவலைப்படாமல் இருக்கிறாய் உன்னுடைய ஜபம் நஷ்டப்படுகிறது கவலைப்படாமல் இருக்கிறாய் எத்தனையோ காரியங்கள்ல நீ தோல்வி அடைகிறாய் ஆனால் உனக்கு உணர்வே வரவில்லை நீ யோசிச்சு இந்த மார்க்க நீங்க ஒவ்வொரு ஊரும் யோசிச்சு பாருங்க இந்த மார்க்கத்துல வருஷமா மூணு வருஷமா அவங்களுடைய ஏன் அன்றைக்குள்ள அதே தேவன் தான் அதே வல்லமை தான் அதே அபிஷேகம் தான் அதே கர்த்தர் தான் மாறாதவர் தான் அன்றைக்கு அழைத்த தேவன் தான் இன்னைக்கும் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் மரணபரியந்தம் நீ நசரை விரதத்தில் இருக்க வேண்டும் மரணபரிய உண்மையா இருக்க வேண்டும் பத்து நாள் உத்தரவு போடுவீர்கள் உண்மையா இருந்தால் ஜீவகிரீதத்தை பெறுவீர்கள் கூட்டிக் கொண்டே போகாதி ஒவ்வொரு பலவீனமா உனக்குள்ள நீ இடம் கொடுக்க இடம் கொடுக்க மே கடைசில வாழ்க்கையை ஒண்ணும் இல்லாமக்கிவிடும் ஒரு பயிற்சி எடுங்க விசுவாச வீரர்கள் நூற்று கணக்காக இடம் கொடுக்காதீங்க நியாய பிரமாணத்தை விட்டு தெய்வீகத்தை விடாதீங்க பைபிள் வசனத்தை விடாதீங்க பிரமாணம் என்ன சொல்லுதோ அதை விடாதீங்க அப்படி நீங்கள் விடும் பொழுது துரோகம் மாறுகிறீர்கள் அட்டி விழுந்தால்தான் தாழ்த்தணும் அல்ல இப்பொழுதே நம்ம தாழ்த்தி நம்மை சரிப்படுத்திக் கொள்வோம் பொல்லாப்பு நம்முடைய ஜீவி வரக்கூடாது பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி கொஞ்ச நேரம் இந்த வசனங்களுக்கு வல்லமையுள்ள ராஜாவாக நம்மை மாற்ற விரும்புகிறார் முடிவு மகிமையாய் மாற வேண்டும் நீதிமான் மறிப்பது போல நான் மறிப்பேனாக என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்ற ஒருவன் ஜபித்தான் ஒரு தேவாலோசனையை தள்ளிவிட்டு இடங்களை மன்னிக்கணுமே கத்தாவே மனுஷ ஆலோசனை விட்டு விலகி போனது சுயமான வழிகளில் போனது தவறு அண்ணவரே துரோக முடினோமே எத்தனையோ மேகத்தாவே அநேக பிரிவினைகளுக்கு நான் தான் காரணம் ஆண்டவர் எல்லாரும் உங்களை தாழ்த்த நம்முடைய தேவனுடைய பாதத்தில் பிரச்சனைகளுக்கு யாரும் காரணம் அல்ல நான் காரணம் ஆண்டவர் சொல்லுங்க